வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கேரளாவில் மீன்பிடிக்கும் போது கப்பல் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் பலியான மற்றும் காணாமல் போன மீனவர்கள் குடும்பத்துக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராதகம் ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் அங்குள்ள இருபத்தி கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருவதால் நாற்பதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டிருக்கும் நிலையில் வளிமண்டலத்தில் மேலும் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றத்தின் பதவிக்காலம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையால் திருவள்ளுர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மொத்தமுள்ள இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூறு ஏரிகளில் இருநூற்றி முப்பத்தி மூன்று ஏரிகள் முற்றிலும் நிரம்பியுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் கைரேகை சர்ச்சை வழக்கில் டாக்டர் பாலாஜி முன்னுக்குப் பின் முரணாக பதில் கோரி வருவதால் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக்கோரி கூடுதல் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய செய்திகள் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று அடுத்த கவுன்சில் கூட்டத்தில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் சீக்கிய மாணவர் தாக்கப்பட்டது குறித்த அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இந்திய தூதரகத்தை வலியுறுத்தியுள்ளார் புதுவை மாநில தலைமைச் செயலாளர் மனோஜ் பரிதா திடீரென மாற்றப்பட்டுள்ளார் புதிய தலைமைச் செயலராக அஸ்வினி குமாரை மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது விமானத்திலிருந்து வீசப்படும் அதிநவீன வெடிகுண்டு சோதனை ஒடிசா மாநிலம் சண்டிபூர் அருகே வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது இந்த வெடிகுண்டு விரைவில் விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளது காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக் மற்றும் இருவருக்கு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்துக்குள் பூங்கொத்து மற்றும் பூமாலைகள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் லெமனான் நாட்டின் பிரதமர் சாத் அல் ஹரீரி பதவியேற்று ஒரு ஆண்டு நிறைவடைவதற்குள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்தியாவுடன் இருதரப்பு உறவை மேம்படுத்த இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது மத போதகரான ஜாகித் நாயக்கை மலேசியாவில் இருந்து நாடு கடத்தி இந்தியா கொண்டுவர அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதினோரு நாட்கள் பயணமாக ஆசியாவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறார் இந்த பயணத்தில் அவர் ஜப்பான் தென்கொரியா சீனா வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடந்து கொண்ட மர்ம ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் வெள்ளை மாளிகை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பதவி செய்யப்பட்ட கேட்டலோர்னியா தலைவர் கார்லஸ் பியூட்டிமென்ட்டை கைது செய்ய ஸ்பெயின் நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வணிகச் செய்திகள் ஜியோமி நிறுவனம் வரும் பதினோராம் தேதி அன்று மூன்று புதிய ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய அரசுக்கு சொந்தமான பஞ்சாப் நேஷனல் வங்கி இரண்டாம் காலாண்டில் ரூபாய் இருநூற்றி கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இந்திய டெலிகாம் சந்தையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் தனது வாய்ஸ் கால் சேவையை முழுமையாக நிறுத்த முடிவு செய்துள்ளது ஹெச்டிசி நிறுவனத்தின் டூயல் கேமரா ஸ்மார்ட் அடுத்த ஆண்டு வாக்கில் அறிமுகம் செய்யப்பட சென்னையைச் சேர்ந்த டிவி எஸ் மோட்டார் நிறுவனத்தின் இரண்டாம் காலாண்டு லாபம் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது விளையாட்டு செய்திகள் அர்ஜென்டினா கால்பந்து அணி கேப்டனான மெஸ்ஸி புகழ்பெற்ற பார்சிலோனா அணிக்காக நேற்று தனது ஆறுநூறாவது போட்டியில் களமிறங்கினார் ரஞ்சி கிரிக்கெட்டில் கர்நாடக மாநிலம் தரப்பில் முச்சதம் விளாசிய மூன்றாவது வீரர் என்ற பெருமையை மயங்க் அகர்வால் பெற்றுள்ளார் பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறிய ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் முழங்கால் காயம் காரணமாக அந்த சுற்றில் விளையாடாமல் போட்டியிலிருந்து விலகினார் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் காலிறுதி போட்டியில் சீன தைப்பையின் மெக்வி பின்னை வீழ்த்தி இந்தியாவின் மேரி கோம் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார் திரைச்செய்திகள் ஜிமிகி கமல் பாடலில் நடித்த நடிகரான அப்பானி சரத்குமார் ராஜீவ் முருகன் கதையில் புதியவர் சரவணன் ராமச்சந்திரன் இயக்கும் படத்தில் கதாநாயகர்களில் ஒருவராக நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார் தூங்கா நகரம் மற்றும் அரிமா நம்பி படங்களை இயக்கிய கவுரவ் நாராயணன் இயக்கத்தில் வெளிவரும் இப்படை வெல்லும் என்ற திரைப்படத்தில் பஸ் ஓட்டுநராக நடித்து நடிகை ராதிகா அசத்தியுள்ளார் தற்போது விக்ரம் நடிப்பில் துருவ நட்சத்திரம் படத்தை இயக்கி கௌதம் மேனம் அடுத்து நான்கு மொழி படம் ஒன்றை இயக்குகிறார் படத்திற்கு ஒன்றாக என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் தயாராகும் இந்த படத்தில் அந்தந்த மொழி ஹீரோக்கள் நடக்கிறார்கள் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்